பாடம் தொன்னூற்றி நான்கு விருந்தினரை கண்ணியப்படுத்துதல் அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிமின் மரியாதை கூறிய விருந்தினர் பற்றிய செய்தி உமக்கு கிடைத்ததா அவர்கள் அவரிடம் வந்து சலாம் கூறிய போது அவரும் சலாம் கூறினார் அவர்கள் அறிமுகமில்லாத சமுதாயமாக இருந்தனர் தமது குடும்பத்தாரிடம் விரைந்து சென்று பொறித்த காலைக்கணின் இறைச்சியை கொண்டு வந்தார் அதை அவர்களின் அருகில் வைத்து சாப்பிட மாட்டீர்களா என்றார் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி முதல் இருபத்தி ஏழு வரை மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவரது சமூகத்தினர் அவரிடம் விரைந்து வந்தனர் அவர்கள் தீமைகளை செய்து வந்தனர் என் சமுதாயமே இதோ என் புதல்விகள் உள்ளனர் அவர்கள் உங்களுக்கு தூய்மையானோர் அல்லாஹுவை அஞ்சுங்கள் எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் உங்களில் நல்ல ஓர் ஆண்மகன் கூட இல்லையா என்று கேட்டார் பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது